खंड़ ஷாந்தோக உஷத் ஆறாவத இமா சோமியனியாச்சியே பத்தீச்சியா சமுதா சமுதிர தொடங்கும்போது ஒன்றையறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாயா அப்படின்னு ஸ்வேதகேத்துவை பார்த்து அவருடைய தந்தையாகிய உத்தாலக மகர்ஷி ஆருணி கேள்வி கேட்டார் அவன் சொன்னால் எனக்கு அது அது எப்படி முடியும்னு கேட்டான் அது மறந்துவிடப்படாது அது எப்படி சாத்தியம்னு கேட்டான் சாத்தியம்ங்கிறதுக்கு மூணு திருஷ்டாந்தம் சொன்னார் மிருத்திக்கேத்தேவ சத்தியம் மிருத்காரிய திருஷ்டாந்தம் லோகமணி காரிய திருஷ்டாந்தம் அப்புறம் வந்து கிருஷ்ணாயச நக நிகிருந்தன திருஷ்டாந்தத்தின் மூலம் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த நாம ரூபங்கள் எல்லாம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் இது போன்ற வாக்கியங்களால சொன்னார் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டார் இதுதான் அந்த உபதேசம் அதை கேட்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் அவர் அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நீங்களே சொல்லி கொடுங்க சொன்னதுக்கு பிறந்தா உபனிஷத்து ஆரம்பிச்சது அவர் ஆரம்பிக்கிற போதே சத்து மாத்திரம்தான் சிருஷ்டிக்கு முன்னால இருந்தது ஏக்கமேவ பதத்தை சொன்னதுனால சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான சத்து தான் இந்த நாம ரூப காரியங்கள் உண்டாகிறதுக்கு முன்னால இருந்தது அப்படி சொன்னார் அப்புறம் அந்த சத்து என்ன பண்ணித்து சத் சத் பிரம்மன் அந்த பிரம்மன் என்ன பண்ணித்து தேஜோபண்ண சிருஷ்டி பண்ணித் இந்த தேஜோபண்ண தேஜோபண்ண சிருஷ்டினா கேட்கக்கூடாது தேஜோபண்ண சிருஷ்டி பண்ணித்து அந்த தேஜோபண்ண சிருஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு சில நியாயங்களெல்லாம் சொல்லித்து ஆகா சூக்ம பூதாக சூக்ம பூதங்கள் சூக்ம பௌத்திகம் உபதேசிக்கப்பட்டது பிறகு சூலமா இருக்கிற தேஜோபண்ண விஷயங்கள் சொல்லப்பட்டது ஸ்தூல பௌத்திகமும் உபதேசிக்கப்பட்டது அதற்கு பிறகு எட்டாவது கண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு எட்டாவது கண்டம் தானே எட்டாவது கண்டத்துல ஆரம்பிச்சது உதாரணம் சொன்னார் இதை வந்து இங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு கருத்தும் பார்த்தோம் எட்டாவது கண்டம் இருக்கட்டும் அதுக்கு முன்னால இன்னொரு கருத்தும் பார்த்தோம் இந்த ஆத்தியாத்மிகரீரமும் கூட இந்த தேஜோபண்ணம் தான் இந்த ூல சரீரமும் சரி தேஜோபன்னாத்மகம் போடணும் சத் சகித சத்தம் விடவே முடியாது சத்சகித தேஜோபன்னாத்மகம் இந்த ஸ்தூல சரீரமும் அப்படித்தான் சூக்மசரீரமும் அப்படித்தான் அதெல்லாம் நிறைய படிச்சுட்டோம் நாம அதுக்கு பிறகு தூக்கத்தை வர்ணிச்சர் ஸ்வபித்திங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம் அசனாயா பிபாசா அப்படிங்குற சப்தத்துக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லி இதெல்லாம் வந்து இந்த ஷரீரம் முழுக்க தேஜோபண்ணியம் அதான் தாத்பரியம் இந்த சரீரமும் இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ம ஷரீரமும் தேஜோபண்ண காரியம் அத சொல்லியாச்சு அதுக்கப்புறம் திரும்ப இப்ப மற்ற பகுதி என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எப்பவும் நாம் அந்த சதாத்மகம் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக உத்தாலகர் என்ன பண்ணார்னா தேனி வந்து தேனை சேகரித்து வச்சிருக்கிற போது அதுல பேதம் தெரியறதில்லை அதே மாதிரி நாமும் சத்துல ஒடுங்கி இருக்கிற போது சிருஷ்டிக்கு அப்புறம் லயமாகிறபோது இந்த படைப்பு ஒடுங்கும் பொழுது நமக்கு வேற்றுமைகள் நீங்கிய நிலையில் இருக்கிறோம் படைப்பு ஒடுங்கும் பொழுது நாம் வேற்றுமைகள் அற்ற நிலையில் சத்தோடு இணைந்திருக்கிறோம் சதா சம்பத்தியாமகே ஆனா தெரியல நம்ம சத்துலதான் இருக்கோம் வேற்றுமையற்ற நிலையில இருக்கோங்கிறது அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க முடியாது அந்த அனுபவ காலத்துல பிரளயத்தை அனுபவிக்கிற போது எந்த ஜீவராசிகளுக்குள்ளயும் வேற்றுமை இல்லை அதை புரிஞ்சுக்கிறது நம்ம சுசுக்தி திருஷ்டாந்தம் நமக்கு எத்தனையோ விவகாரங்கள்லாம் இருந்தாலும் அபிமானங்கள் சிருஷ்டி நிறைவு பெறும் பொழுது பிரளய காலத்தில் எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது ஒன்றாகவே இருக்கிறோம் என்பதை அது உணர்வதில்லை ஒன்றாகவே இருக்கிறோம் என்பதை அங்கு உணரவில்லை உணர முடியாது உணர வேண்டியதும் இல்லை அதே மாதிரி என்னன்னா படைப்புக்கு முன்னாலும் ஒன்றாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நதி திருஷ்டாந்தம் புரஸ்தாத் தான் தோன்றின ஜலமானது சமுதிரத்துக்கே போச்சு ஆனா அது இடைப்பட்ட காலத்துல இது இந்த இடத்துல ஓடுற நதி இது புனிதமான நதி இது அகலமான நதி சிறப்பு வாய்ந்த நதி நோயை கொடுக்காத நதி இப்படி எல்லாம் வந்து தாரதமியம் எல்லாம் இருக்கு நதிகள்லேயே சிறந்தது கங்கை நாளைக்கு அதான் ஒருத்தன் பெரிய பண்டித்தன் அவன் இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தான இந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாம் எப்படி அறிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் கிட்ட கேள்வி கேட்டானான் உலகத்திலேயே சிறந்த ஒளியை கொடுப்பது எது அப்படின்னு கேட்டான் கேட்டான சிறந்த பூ எதுன்னு கேட்டான் அதுக்கு அவன் பதில் சொன்னானா சிறந்த ஒளி வந்து சூரியன்தான் அப்படின்னு பதில் சொன்னான் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க எனக்கு சிறந்த ஒளி சூரியன் அதுலாம் எப்படி பிரகாஷம் இருக்கும் அதனால சூரியன் தான் சிறந்த ஒளி அப்புறம் அடுத்தது என்ன சொன்னா சிறந்த ஜலம் வந்து கங்காஜலம்னு சொன்னான் அப்புறம் சிறந்த ரொம்ப ஏன்னா அதுதான் எல்லாருடைய பாபத்தை எல்லாம் போக்குறது அதில் கங்காஜலம் ரொம்ப உயர்ந்தது சிரேஷ்டம்னு சொன்ன அப்புறம் மூணாவது இன்னொன்னு சொன்னால் தாமரப்பூ தான் பூவிலேயே சிறந்தது அதுதான் வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது ரொம்ப அழகானது அது உள்ளம் கொள்ளை கொள்ளுகிறது அவ தாமரை உடனே அவனுக்கு தான் கழுத்தில் இருக்கிற முத்து மாலை எடுத்து பரிசா கொடுத்த தப்பா சொன்னதுக்கு ஏசு கொடுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாருங்க மாடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறான் அதுக்கப்புறம் வந்து அது எப்படின்னா நீ சரியானது என்ன சொல்ல உடனே சிறந்த ஒளி கண்ணொளி நீ என்னதான் ஒளி இருந்தாலும் கண் ஒளி இல்லைன்னா அந்த ஒளியை உன்னால பாக்க முடியுமா ஆகவே கண்ணொளி தான் சிறந்த ஒளி நானும் தண்ணீர்லயே சிறந்த தண்ணீர் எது தெரியுமா பாலைவனத்தில் இருக்கும் தண்ணீர் நானும் அதுதான் ரொம்ப அபூர்வம் அதுதான் தாகத்தை வந்து தாகமா இருக்கோ தாங்க முடியாது காக்கா பார்த்தோம் நல்ல சிறந்த தண்ணீர் பாலைவனத்தில் இருக்கும் தண்ணீர் இப்போ சிறந்த பூ எதுன்னா பருத்தி பூ அதுதான் மனிதனுடைய மானத்தை காக்கிறது ஆகவே அதுதான் சிறந்த பூ அப்படின்னு சொன்னான் அவன் ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி என் படிப்பெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான்னு சொல்லி வருது அதாவது அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருந்தது என்னமோ இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து படிக்கிற அறிவு தான் இல்லை நிறைய வந்து பெரியவங்கள்லாம் சாதாரணமாக பழமொழிகள் மூலமாக எத்தனையோ சத் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தான் அதை தெரிஞ்சிக்கிறது இல்லை ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக படி சிஸ்டமேட்டிக்காக ஆன்மீக கல்வி கற்கணுங்கிறது வேறு விஷயம் ஆனால் வந்து அறிவு எல்லாருக்கும் இருந்ததுங்கிறதுக்காக சொல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா கங்கா நதி புனிதமானது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வாஸ்தவம் தான் இதெல்லாம் தர்மசாஸ்திர திருஷ்டியில் வியாவகாரிக சத்திய திருஷ்டியில் சரிப்பா ஒடுங்கலய காலே எல்லா ஏகீ பவந்தி பிரலய காலே சர்வே ஜீவாக சேத்தன அச்சேதன பிரபஞ்சம் சர்வம் சதாத்மனி ஏகிபவந்தி அப்படி புரிஞ்சுக்கணும் பிரலய காலே சதாத்மனி மக்கம் இதுவம் ஜகத் எல்லாம் சதாத்மனி பிரலீயே அதெல்லாம் ஒடுங்கி விடுவது ஏகி திரதோ நாஸ்தி நாமரூபம் நாஸ்தி நாமரூபம் கிடையாது அங்க பெயர்களோ வடிவங்களோ செயல்களோ ஒன்னும் கிடையாது ஆசைகள் இல்லை செயல்கள் இல்லை அங்கு இன்பமும் இல்லை இன்பமும் இல்லைன்னா என்ன அர்த்தம் தூக்கத்தில் இன்பமா இருக்குங்கிறது வேற விஷயம் அது முடிச்ச பிறந்தானே ஆகையினால அதனாலதான் அதை விட மனசு வரமாட்டேங்கிறது பிரலய காலத்தில் ஏகம் சதாத்மனி ஏகிபவனம் சத் சம்பத்தி அதே மாதிரி சிருஷ்டேக பூர்வம் படைப்புக்கு முன்பும் வேற்றுமை இல்லை படைப்பு நிறைவு பெற்று பெறும்பொழுதும் வேற்றுமை இல்லை படைப்பு தோன்றுவதற்கு முன்பும் வேற்றுமை இல்லை இதை சொல்றதன் மூலம் உபனிஷத்து என்ன சொல்ல விரும்புகிறது இடையில் இருக்கிற வேற்றுமையானது உண்மை அல்லும் விழிப்பதற்கு முன்பும் இருந்த நிலையே என்ன நிலை ஜாக புரிஞ்சுங்கோ அதுக்காக வேண்டி சௌகரியமா தூங்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடாது ஆகினால அது அதுதான் உண்மை நிலை ஒற்றுமையே உண்மை வேற்றுமை தாற்காலிகம் தற்காலிகம் என்ன சொல்றது இது வந்து இருந்தாலும் இல்லாததுக்கு சமானம்தான் இதை நம்பிடாதே இந்த வேற்றுமையை உண்மையு நம்பி ஏமாந்து போகாதே பாரதியாருடைய வந்து பாட்டு இருக்கு அது இன்னும் மனப்பாடம் மட்டும் இல்லை ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படின்னு பாடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலதான் வந்து ஜாதியை பத்தி பேசுவார் நிறத்தை பத்தி பேசுவார் இந்த வேற்றுமைகள் எல்லாம் பத்தி பேசுவார் இந்த வேற்றுமைகள் எல்லாம் வெளி தவிர உண்மையில் வேற்றுமை இல்லை என்பதை மிக அழகா பாடுவார் ஊருக்கு நல்லது சொல்வேன் பேஜா போகுது ஊருக்கு நல்லது சொல்வேன் அதுலதான் இதெல்லாம் வருது இந்த பாட்டுலாம் எழுதி போட்டுக்கோ பாருங்க அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மாண்பருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் எப்படி பாருங்க நினைச்சா வந்து இப்படியிலோ நினைக்கணும் இந்த பாட்டெல்லாம் அதுல அதுல தான் இருக்கு எடுத்து போட்டது ஊருக்கு நல்லது சொல்வேன் அது ஆறு வார்த்தை ஆரம்பிக்கிற நல்லா இருக்கு ஊருக்கு நல்லது சொல்வேன் எல்லோருக்கும் நல்லதை தான் நான் சொல்லுவேன் அதுதான் பாட்டுக்கொரு புலவன் பாரதியடான்னு தண்டபாணி தேசிகர் பாட்டு பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா போயிட்டு போட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதுவும் நல்ல விஷயம்தான் வேற்றுமையெல்லாம் அது நிறத்தை பற்றி பேசுவார் ஜாதியை பற்றி பேசுவார் பல விஷயங்களை சொல்லி அதில் ஒற்றுமை இருக்குங்கிறத உணர்த்துவார் விவகாரத்திலேயே அதை புரிய வைக்கிறதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லுவார் இந்த வீட்டில் பூனைக்குட்டி வந்து சாம்பல் நிறமாக ஒன்று இருக்கு அந்த பூனை அந்த பாட்டெல்லாம் இருக்குதுல சாம்பல் நிறம் ஒன்று வீட்டில் பூனை நாலஞ்சு கலர்ல இருந்தாலும் எல்லாம் பூனைதான் அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லுவார் ஆஹ சமுத்திராத்து சமுத்திரமேவ அப்பியந்தி சமுத்திரத்திலிருந்து தோன்றியது சமுத்திரத்திலையே போய் சேர்ந்துடுத்து அஹ சஹா சமுத்திரஹாயேவதி அது சமுத்திரமாகவேதான் இருக்கிறது அஸ்மிதி அஸ்மி அகம் கங்கா அஸ்மி யமுனா அஸ்மி கோதாவரி அஸ்மின்லாம் அது பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஞாபகம் அதெல்லாம் ஜடவஸ்து இந்த தேனா இருக்கட்டும் நதியா இருக்கட்டும் இதெல்லாம் ஜட வஸ்து இனிமேல் தான் இன்னொரு உதாரணம் வரப்போகிறது சேதன திருஷ்டாந்தம் வரப்போகிறது ஆகினால ஜட வஸ்துக்களுக்குள்ள பேதம் இல்லைன்னா அதுக்கு ஞானம் இல்லை ஏன்னா ரச ஞானம் இருக்க முடியாது நீங்கள் சொல்கிற திருஷ்டாந்தத்தில் வந்து உயிரற்ற ஞானமே இல்லாத வஸ்துக்களை எல்லோரும் சொல்கிறீங்க சொல்லலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அது மாதிரி ஆக்கிக்கணும் கங்கையா நம்மளை பாவச்சுன்னு நான் வந்து சமுத்திரத்தில் சேர்ந்த உடனே நான் கங்கா யமுனா அப்படின்லாம் தெரியாது அப்படைப்புக்கு முன்பு வேற்றுமை இல்லை என்பதுதான் இதனுடைய கருத்து அடுத்து பார்க்கலாம் ஏவமே இமா சர்வா பிரஜா சத ஆகமிய நது சத ஆக்சாமே அதெல்லாம் நான் பிரிச்சு படிக்கிறேன் அதனால அப்படி வருது மசகோ வாஷ அணிம ஐத்தமியு தம்சாத்மா தேத்தக்கேத்தோயே மாகவான் விஞ்ஞாபய்விசோமியேதிச்ச ஒரு தினமே போறோம் ஏவமேவோ சோம்ய அன்புக்குரிய இனிமையான மகிழ்ச்சியை தருபவனேதான் இவ்வாறேதான் எவ்வாறேதான் இந்த நதிகள் சமுதிரத்திலிருந்து தோன்றி சமுத்திரத்தையே அடைகிறது ஆனால் சமுத்திரத்தில் சேர்ந்த பிறகு நான் இந்த நதி அந்த நதி என்று அவைகள் வேற்றுமையை அறிய முடியாது அதை போல சொல்றது அதை போல ஏவமேவ இவ்வாறே இவ்வாறேதான் ஏவமேவ்வாறேதான் இமாகா சர்வாகா பிரஜாக இந்த சிருஷ்டி இந்த பிரஜாக சொன்னா பொதுவா இந்த இடத்துல பிரஜாகாங்கிற சப்தத்துக்கு ஜீவர்கள் அறிவோட மையமா வரச்சு பேசுகிறது இமாஜா சர்வாக இந்த பிரஜைகள் எல்லாம் சத்தா ஆகம்ய புரியுது சத்திலிருந்து வந்து சத்திலிருந்து வந்திருக்கு ஆனா சதா ஆகச்சாமகே இது நவிதுகு நாம சத்துல இருந்து தான் வந்தோம்னு அதுக்கு தெரியாது இப்ப அனுபவம் என்ன இருக்கு வேற்றுமைதான் அனுபவமா இருக்கு இதைதான் உண்மைன்னு நினைக்கிறது இதுக்கு முன்னால ஒன்னா இருந்தோங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆகவே பிரளயத்துக்கு அப்புறமும் என்னது பிரளயத்துக்கு அப்புறமும் பேதஞானம் இல்லை சிருஷ்டிக்கு முன்னாலேயும் பேதஞ்ஞானம் இல்லை எப்பட்ட கால காலத்துலதான் இந்த பேதஞான கர்ம விவகாரங்கள் அதற்கு முன்னால ஒண்ணும் கிடையாது அவைகள் அறிவதில்லை எல்லாருக்கும் அந்த இது இல்லை நாம் எல்லாரும் வாஸ்தவமா ஒண்ணுதான்ப்பா ஏதோ தற்காலிகமா ஒரு விவகாரத்துல ஏதோ சிருஷ்டியில் அப்படி ஏற்பட்டு அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்க உறவுகள் விவகாரங்கள் ஜாதிலம் ஆனா என்ன சொணி சொல்ற சங்கராச்சாரியர் குல கோூரம்ஜிதம் கால தேச விஷயத்து பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி ரொம்ப அழகான ஸ்லோகம் ஆதிசங்கரர் சொன்னது விவேக சுடாமணி ஆத்மனி பாவய ஆத்மத்தில் தெரிஞ்சுக்கோ தத்து பிரம்ம துவமசி இத்தி ஆத்மனி பாவய நீதி குல கோத் தூரகம் பிரம்ம பிரம்மனுக்கு அப்ஜெக்டிவ் இதெல்லாம் விசேஷம் ஜாத்தினா தெரியும் நமக்கு நீதி நீத்தினா தர்மம் ஜாத்திங்கிறது ஒரு தர்மம் தான் நீதி நீத்தின்னு சொன்னா தர்மம் சட்டம் குலம் அதுக்குள்ள இருக்கல பிரிவு நிறைய கோத்திரம் எல்லாம் சொல்றோமே ஒரே ஜாதிக்குள்ள எத்தனையோ கோத்திரம் இருக்கு அதனாலதான் ஜாதிக்குள்ளே சம்பந்தம் பண்ண முடியுதுலாம் ஏற்படும் இதுலயே பிரிப்பான் ஒரே அந்த கோத்திரம் ஒன்னா இருக்கும் அதுலயே வந்து தொழில் ரீதியா பல காரணங்களால சில குலங்கள் பிரிக்கப்படும் தூரகம் சம்பந்தம் விலகி இருக்குது வடிவம் கிடையாது குணம் கிடையாது தோஷம் கிடையாது நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் அப்புறம் வந்து கால தேச விஷயாதிவர்த்தி இடம் காலம் பொருள் இவைகளை கடந்தது அந்த பிரம்மமாக உன்னை தெரிந்து கொள் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி விவேக சூடாமணி ஸ்லோகம் அது மாதிரி இங்க சத்திலிருந்து தான் வந்திருக்கோன்னு தெரியல இந்த வேற்றுமை என்பது இடைப்பட்டது இது நிலையானது அல்ல ஆகையினால இதை வந்து இதை குறித்து நாம மகிழ்ச்சி அடையவோ வருத்தம் அடைவதற்கோ இடமில்லை இது தற்காலிகமானது ஆனா இந்த தற்காலிகமான லௌகிக விவகார வாழ்க்கையில நமக்கு தர்மம் வாணும் அதுக்காக சில வேற்றுமைகளை அதாவது நமக்கு இயற்கையா இருக்கிற வேற்றுமை அப்புறம் உருவாக்கப்பட்ட செயற்கை வேற்றுமைகள் இதெல்லாம் என்னது சமூக சீரா நடக்கிறதுக்காக ஏற்கனவே இயல்பா இருக்கிற வேற்றுமையை பண்படுத்துவதற்குத்தான் சாஸ்திரங்கள் சில வேற்றுமையை கற்பிக்கிறது சாஸ்திரங்கள் வேற்றுமையை கற்பிப்பதன் நோக்கம் வேற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இல்லை இயல்பாக இருக்கின்ற வேற்றுமை உணர்வை நீக்க வேண்டும் என்பதற்காக செயற்கையாக சில வேற்றுமை உணர்வுகளை சாஸ்திரம் இந்த ஜாதி வர்ணம் குலம் கோத்திரம் என்பதன் மூலமாக உருவாக்குகிறது பிறகு சாஸ்திரத்துக்கு நோக்கம் அல்ல பண்பட்ட உள்ளத்திற்கு வேற்றுமை ஒரு மாய தோற்றம் என்பதை உணர்த்துவதற்காக இதை புரிய வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது வேற்றுமை ஒரு மாய தோற்றம் என்கின்ற உண்மையை உணர வைக்க வேண்டுமானால் இயற்கையாகவே நமக்கு அமைந்துள்ள வேற்றுமை உணர்ச்சியை நீக்க வேண்டுமானால் சாஸ்திரம் செயற்கையாக ஒரு வேற்றுமை உணர்ச்சியை நம்முள்ளே உண்டு பண்ணி அதன் மூலம் நம்மை பண்படுத்தி இயற்கையாக உள்ள வேற்று உணர்ச்சியையும் செயற்கையாக உள்ள வேற்றுமை உணர்ச்சியையும் மெய்ப்பொருளை உணர்த்துவதன் மூலம் நீக்கிவிடுகிறது நீக்கிவிடுகிறது ஆ சாஸ்திரத்துக்கு நோக்கம் வேற்றுமை உணர்ச்சிகளை கற்பிக்கும் பொழுது வேற்றுமை உணர்ச்சிகளிலேயே மக்களை வைத்திருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல ஒற்றுமை தத்துவத்தை உணர்த்துவதற்குத்தான் இந்த வேற்றுமை உணர்ச்சியை சாஸ்திரம் கற்பிக்கலன்னா நமக்கு மனம் பண்படாது புரிஞ்சுக்க முடியாது நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய இயற்கையா இருக்கிற வேற்றுமை உணர்ச்சி நுழைச்சிட்டோம் அந்த வேற்றுமை உணர்ச்சியை செயற்கையா கற்பிச்சிருக்கோம் சரியா புரிஞ்சுக்காதயும் வேற்றுமை உணர்ச்சி நம்ம ராகத்வேஷத்தை அதுக்குள்ள நுழைச்சிட்டோம் ராகத்வேஷம் நீங்க சொல்லி அதுவே ராகத்வேஷத்துக்கு காரணமாயிட்டா என்ன பண்ண முடியும் நம்ம அது அது யாராவது சொல்லிக்கிண்டே இருக்கணும் எடுத்து எடுத்து சொல்லிகிட்டு விளங்க வச்சிக்கின்றே இருக்கும் இல்லாட்டி புரியாது ஆஹ் சதா சத்திலிருந்து தான் வந்துன்ருக்கோம் அப்படின்னு தெரியாது சதா ஆகச்சாமகே இது ஃபுல் ஸ்டாப் அதே மாதிரி இங்கே வியாக்ரோ வா சிகும்ஹோ வா படிச்சாச்சு வராஹோ வா கீட்டோ வா பதங்கோ வா தகும்சோ வா மசகோ இதெல்லாம் இருக்கோ இது அப்ப இப்படி இருக்கு அப்புறம் சத்துல ஒடுங்கிடுறது இது ரொம்ப சூக் இந்த தத்துவம் எந்த தத்துவம் அபேத அத்வைத்த பூர்ண சத்திய நித்திய தத்துவம் அணிமா சற்று தான் என்ன பேதம் வந்து ஸ்தூலமா இருக்கு இந்திரிய விவகாரங்களால தெரிஞ்சுக்க முடியறது ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு இதுவும் அதுதாங்கிறது சத்து இல்லைன்னா இறைஞ்ச போற நீ ஆகவே இந்திரியங்களால இந்த பேதங்கள் தெரிகிறது எத் எத் பவந்தி ததா ஸ்தூலமா இருக்கிறது புரியும் இந்த ஸ்தூலம் வியாபிச்சிருக்கிற சூக்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சூக்மா யோசிக்கணும் அதுக்கு புத்தியை தவிர வேற சாதனம் கிடையாது சத்து வியாபிச்சிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியம் உபயோகப்படாது இந்திரியங்கள்லாம் விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்தியங்கள் உபயோகப்படும் ரூபத்தை காட்டுறதுக்கும் சப்தத்தை காட்டுறதுக்கும் சப்தஸ்பரிச ரூபரச கந்தத்தை காட்டுறதுக்கு தான் இந்திரியங்கள் பயன்படும் ஆனா அந்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள்ல சத்து வியாபிச்சிருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்கள் உபயோகப்படாது இந்த இந்திரியங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த விவேக சக்தி தான் உபயோகப்படும் அந்த விவேக சக்தி தானா வேலை செய்யாது படிக்கணும் மதிநுட்பம் நூலடு உடையாருக்கு படிச்சா தான் அது புத்தி வேலை செய்யும் அப்பதான் என்னாகும் கண்ணு பார்த்தாலும் அறிவை புத்தி ஏத்துக்காது ஏன் புத்திக்கு விவேகம் ஜாஸ்தி கண்ண விட புத்தி என்ன பண்ணும் தன்னைத்தான் நம்ப புத்தியா புத்தியோட சேர்ந்து தான் நம்பக்குத்தான் முக்கியத்துவம் சூரியன் உதிக்கிறா மறையறான்னு கண்ணு சொல்லிட்டு இருக்கு அனுபவம் சொல்லிட்டு ஒத்துக்கிறோமா சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்கு பூமி தான் பா சுத்துறது ஒத்துனுட்டோமே அது மாதிரிதான் பூமி சுத்துறது தெரியறதா தெரியல ஆனா பூமி சுத்துறதுங்கறத அறிவுக்கு தெரியுமா அனுபவத்துக்கு தெரியுமான் அனுபவத்துல தெரியவே இல்லை நான் தான் அப்பப்ப தலை சுத்துறது எனக்கு தான் தலை சுத்திர பூமி சுத்தறது எனக்கு எங்க தெரியறது தெரியவே இல்லை அப்ப அறிவுக்கு அறிவுனால தான் ஒத்துக்கணும் அனுபஷதி அறிவு கண்ணால பாக்குறான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஆகவே அறிவினாலதான் இத பாக்கிறோமே தவிர கண்ணால பாக்குள்ளுக்குள்ள ஏதாவது ஸ்பெஷல் ஐஎல்லாம் ஒண்ணும் கிடையாது உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்குமா சுவாமி கண்ண மூடிண்டா ஏதாவது தெரியுமா கண்ணை திறந்தா என்னெல்லாம் தெரியறதோ அதத்தான் கண்ணை மூடினா நீ கற்பனை பண்ணி பாக்கலாம் ஆனா அங்கேயும் எல்லாம் வியாபிச்சிருக்கிறது என்னது ஒரே வஸ்து ஆகவே இதுக்கு அதுக்குதான் இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் சொல்றது இது அணிமாங்கறதுக்காக இதை சொன்னேன் அணிமாங்கிற பதத்துக்காக இதை சொன்னேன் அனிமான்னு சொன்ன சர்வ வேதாந்த சித்தாந்த தம் அோச்சரம் அதாவதுமானம் ஒன்றால் மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுவது ஆக பிரத்ய அனுமானத்துக்கு இது புலப்படாது தஸ்மாத் அனிமா அந்த உண்மையான பொருள் தான் இவை அனைத்தையும் வியாபிச்சிருக்கு முழுக்க வியாபிச்சிருக்கு காரியம் வந்து காரணத்தை சார்ந்திருக்கிறதே தவிர தனியாக காரியத்துக்கு நாம சத்தை தவிர தனியாக இருப்பு என்று ஒன்று இல்லை எனவே காரணம் சத்தியம் காரியம் மித்யா அப்புறம் தத்துவப்படி ரொம்ப ஆழமா பாக்குற போது காரணத்துவம் அப்படி சொன்ன உடனே போர்ல சுவாமி இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லி விளங்க வைங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க அனிமான்னு அனிமான்னா மிக மிக நுண்மையானதுன்னு சொல்லிட்டீங்க ஆகையினால திரும்பவும் மீண்டும் அதனை எனக்கு மேலும் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று வணங்கி பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் அர்ப்பணம் பண்ணிப்போமே தோமேதி அவருக்கு ரொம்ப உற்சாகம் அப்படியே ஆகட்டும் இன்னும் சொல்றேனே உற்சாகமா சொல்றார் ஆக இந்த பத்தாவது கண்டம் நிறைவு பெற்றது இனி பதினோராவது கண்டத்தில் உள்ள மந்திரங்களை படித்து அர்த்தம் தெள்ள இங்கி மூணு மந்திரம் மகதோலே மத்திய சவே அே அஹ் ஆீவன் சவேத் சீவன ஆீயமான கொஞ்சம் முக்கியமான பகுதி இப்போ மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா நினச்சுவிடாங்கோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ இத்தனை நேரம் பேசின திருஷ்டாந்தமெல்லாம் அச்சேத்தன திருஷ்டாந்தம் நதி திருஷ்டாந்தம் மது திருஷ்டாந்தம் இந்த ரெண்டு திருஷ்டாந்தமும் என்னது அச்சேத்தன் இப்போது கங்கா நதி வந்து சமுத்திரத்திலேருந்து கிளம்புற போது கங்கை யமுனின்னு பேர் இல்லை அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் விழுந்து கொஞ்சம் தூரம் வரும்போது அதுலேயே எத்தனை பேர் மாறுறதுங்கிறீங்க ஒரு இடத்துல பாகீரதி இன்னொரு இடத்துல அலக்கநந்தான்னு பேர் தேவப்பிரயாக வந்ததுக்கு அப்புறம் தான் கங்காங்கிற பேரே வருகிறது பத்ரிநாத்லேருந்து ஒன்று புறப்பட்டு வருது அப்புறம் கோமுக்குலேருந்து ஒன்று புறப்பட்டு வருகிறது இதெல்லாம் அங்கங்கே சேர் அங்க பாகீரதின்னு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு பேர் தேவப்பிரயாக வரைக்கும் அந்த க பேர் ஆக்சுவலாக அதுதான் கங்கான்னு சொல்கிறோம் அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே அலக்கநந்தா புறப்பட்டு வந்து இங்கே ஜாயின்ட் ஆகிடுது அங்கே பாகீரட்சிங்கிற பேரோடு இருக்குது இங்கே வந்து அலக்கநந்தா அதுக்கப்புறம் சேர்ந்தோடனே கங்கானு அதுக்கு ஒரு பேர் வந்துடுது அது கங்கா சாகர் வரைக்கும் கங்கா தான் இது என்ன விசேஷம்னா இந்த அப்புறம் கங்கை வந்து நதியில் சேர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் கிளம்புற போது கங்கையாவே கிளம்புன்னு சொல்ல முடியாது இல்லையா திரும்பவும் கங்கையாவே கிளம்புன்னு சொல்ல முடியாது அந்த தேனை வந்து பிரித்து பழையபடியின் தேனை வந்து பிரித்து அந்த அந்த தேன் வந்து இந்த பூவோட தேன் பிரித்து சொல்லிட முடியாது இதெல்லாம் அச்சேதனை திருஷ்டாது ஆனால் நம்ம கதை அப்படி இல்லை நேற்றுக்கு இந்த இது விஷயத்தை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் நேற்றுக்கு மாலை வகுப்பில் கொஞ்சம் மாறி போயிடுத்துது அதனால்தான் தேடின்னு இருந்தேன் நேற்றுக்கு இப்போ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நம்மளாம் அப்படி இல்லை நம்ம தூக்கத்தில் ஒடுங்கிடுறோம் பிரளயத்தில் ஒடுங்கிடுறோம் ஒடுங்கிறகு மறுபடியும் பிரலயத்துல எல்லா ஜீவர்களும் ஒடுங்கி விடுகிறார்கள் அப்புறம் வந்து சுசுப்தீனி ஜீவர்கள் ஒடுங்குறாங்க அதை வச்சுப்போம் பிரளயத்தில் எல்லா ஜீவர்களும் ஒடுங்கி விடுகிறார்கள் பிறகு சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது ஜீவர்கள் வருகிறார்களா அல்லது அதே ஜீவர்கள் வருகிறார்களா தான் கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது அதை தான் நேற்றுக்கு சொல்ல வேண்டி வந்தது அது மாத்தி சொல்லிவிட்டேன் கொஞ்சம் ஆஹ் சமுத்திரத்திலிருந்து ஜலம் வரும்போது அதே ஜலம் வருதுன்னு சொல்ல முடியாது அங்க மாறலாம் ஆனா இந்த பிரலயத்தில் எல்லா உயிர்களும் சத்தில் ஒடுங்கி இருக்கிறது ஆனால் அடுத்த படைப்பு வரும்பொழுது இந்த சிருஷ்டி சக்கர இது சிருஷ்டி ஃபர்ஸ்ட் சிருஷ்டி சொல்ல மாட்டோம் சிருஷ்டிங்கிறது எனது தொடக்கமும் முடிவு அற்ற ஒரு நிகழ்வு படைப்பு என்பது தொடக்கமும் முடிவுமற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதனாலதான் சைக்கிள்னு சொல்றோம் அது அப்ப இந்த ஜீவர்கள் எல்லாம் பிரளயத்தில் ஒழுங்கின பிறகு சிருஷ்டி ஃபஸ்ட் அப்புறம் திரும்பவும் சிருஷ்டி வரும்போது அதே ஜீவர்கள் வருகிறார்களா இல்ல வேற யாராவது புதுசா ஜீவர்கள் வருகிறார்களான்னா அதே ஜீவர்கள் தான் வருகிறார்கள் சொல்றது ஏன் இப்படி சொல்லணும் புதுசா ஜீவர்கள் வருகிறார்கள் ஒவ்வொரு படைப்பிலும் புதிதாக வருகிறார்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு தோஷம் நேற்றுக்கு சொன்னோம் நாம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக பண்ணாத புண்ணியத்துக்காக பண்ணாத பாவத்துக்காக பிறந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகும் நம்ம அனுபவம் என்னது எது நடக்கிறது எதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு தெரியல நம்ம அனுபவிக்கிற சுகத்துக்கும் துக்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த இன்பத்துன்பத்துக்கு காரணம் நாம் பண்ணின கருமான்னு சொல்றோம் அது இந்த சா வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நீ ஏற்கனவே பண்ணினுதான் வந்தது இல்லாட்டி இந்த தோஷம் வரும் அக்கிருத்த அபியாகம தோஷா செய்யாதது தோன்றுவதற்கு காரணமாகிவிடும் புதுசா வருது அதே மாதிரி என்ன இந்த பிரலயத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ நான் புண்ணிய பாவம்லாம் செத்து போயிடும் ஆகையினால எனக்கு தண்டனையும் கிடையாது பண்ற அக்கிரமத்தான் பண்ணிட்டு நான் போயிடுவேன் பண்ற புண்ணியத்தெல்லாம் பண்ணிட்டு புண்ணியத்துக்கும் பலன் கிடைக்காது பாபத்துக்கும் பலன் கிடைக்காது பிரளயத்தில் அப்படி இல்லை ஜீவர்கள் பிரளயத்தில் தற்காலிகமாக ஒடுங்கி இருக்கிறார்கள் ஞானிகள் மாத்திரம்தான் புனர்ஜென்மா எடுக்கிறது இல்லை ஞானிகளுக்கு மட்டும்தான் புனர்ஜென்மா கிடையாது அஜானியான ஜீவர்கள் எல்லாம் அதிலேயே ஒடுங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆ தினந்தோறும் சுசுப்தியில் நாம் ஒடுங்குறோம் நாமளே தான் வரோம் நேற்றுக்கு இந்த வே ஒரு வேலை இருக்குது டேபிளில் வச்சுருக்கேன் பல சில வேலைகள்லாம் ராத்திரி டைமாக வச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு தூங்க போகிறேன் தூங்கி எழுந்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது என்னதுன்னா நேற்றுக்கு வேலையெல்லாம் பாக்கி இருக்குது அப்படி சொல்லி இந்த வேலையை பாக்கி பண்ணுறேன் அதே மாதிரி தான் நான் சங்கராச்சாரிய கர்ம சேஷாத் அப்படின்னே சொல்றாரு கர்மசேஷம் இருக்கு அ கர்மேஷஷத்தை அதுக்கு திரும்பவும் வந்து பண்ணணும் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இது வந்து இந்த புண்ணிய பாபங்களை அனுபவிச்சாகணும் திரும்ப திரும்ப பிறந்து புனஷ ஜன்மாந்தர கர்மயோகாத் சயவ ஸ்வபிதி பிரபுத்தா அப்படின்னு கைவல்ய உபனிஷத் சொல்லுகிற சரி இப்போ அதுதான் விஷயம் இங்கே அதே விஷயத்தை தான் இங்கேயும் இந்த மந்திரம் சொல்லுகிறது இதனுடைய தாற்பயம் இதுதான் இதை புரிஞ்சு ஜீவர்கள் அதே ஜீவர்கள் தான் வருகிறார்கள் அப்புறம் ஜீவத்வம் மித்யாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வேற விஷயம் இந்த சிருஷ்டியில் இருக்கிற கிரமங்களை பேசணும் இந்த படைப்பில் இருக்கிற சில முறையான ஒழுங்குப்பாட்டு உண்மைகள் முறையான முறையான எல்லாம் ஒன்று தான் முறையான உண்மைகள் இதில் இந்த சிருஷ்டியில் சில ஆர்டர் இருக்கு அந்த ஆர்டரை பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து ரியலாக அன்ரியலாங்கிற விசாரம் அப்புறம் அந்த ஆர்டரை பேசுகிறோம் ஆக இப்போ பேசுறது என்னது சிருஷ்டியில் இருக்கிற ஒரு தர்மம் சிருஷ்டியில் இருக்கிற ஒரு ஹார்மனி இந்த படைப்பில் இருக்கிற ஒரு ஒழுங்குப்பாடு அதைப் பற்றிய பேச்சு இங்கே பேசுகிறோம் ஆகவே ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆகையினால் வந்து நம்ம போனால் திரும்ப வருவோம் நிறைய பேருக்கு அந்த கவலை வந்துடும் நான் வந்து இப்ப நான் சத்துன்னு புரிஞ்சின்றதுக்கு பிறகு ஒருவேளை திரும்பவும் ஜென்மா வந்துடுமோ அது அந்த பயம் வர்றது ஆரம்பத்தில் தேவை இங்க இதெல்லாம் படிச்சப்படாது ஏன்னா பயப்படணும் முதல்ல தர்மசாஸ்திரத்துல கர்மகாண்டத்தில் என்ன பண்ணுவோம் புண்ணியத்தை பண்றதுக்கு ஆசைப்படு அறஞ்செய்ய விரும்பு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஆகையினால நீ புண்ணியம் பண்றதுக்கு ஆசைப்படு பாபம் பண்றதுக்கு பயப்படு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஏன்னா இல்ல நீ வந்து இந்த ஜீவன் சும்மா இருக்கும் நினைச்சுக்காதே பகவான் எத்தனை உடம்புக்குள்ள போட்டு எப்படி வாட்டி எடுப்பார்னு தெரியாது நீ இருக்க ஆகையினால வந்து பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இந்த உடம்புக்குள்ள உட்கார்ந்துட்டு புண்ணிய பாபத்தை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம் நினைச்சுக்காத விசேஷமா பாவத்தை பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம் நினைக்காத அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் விடாது ஆகையினால என்ன பண்றதுன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிற உயிருக்கு ஒரு என்னது ஒரு நியாயமான அச்ச உணர்வு தேவை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்ப அது பயந்து தர்மத்தை அனுஷ்டிப்பான் தர்மத்துக்கு பயப்படுவான் தர்மத்தை கடைபிடிப்பான் அதெல்லாம் வேணும் அப்படி இருந்தால் அந்த சிருஷ்டியானது அதுல அந்த உண்மை இருக்கு இந்த புண்ணிய பாபம் சொர்க்க நரகம் அப்புறம் ஈஸ்வரன் புனர்ஜென்ம இதெல்லாம் இருக்குங்கிறத சாஸ்திரமும் சொல்லுகிறது நமக்கும் அதுல ஒரு நியாயம் புரியுறது இல்லாட்டி இப்படி திடீர்னு இப்படி வரும் இப்ப பண்றதெல்லாம் வீணா போயிடுமே அப்படிங்கிற எண்ணெல்லாம் அது ஆர்டர் ஆஃப் சிருஷ்டி கிரியேஷன் இந்த படைப்புல ஒரு ஒழுங்கு இருக்கு அதை பற்றி கருத்து தான் இது சொல்லுகிறது ஆகவே ஞாபகம் வச்சுங்க ஜீர்கள் லயமானால் அதே ஜீவர்கள் தான் வருவார்கள் அப்படிங்கிற கருத்து இங்க சொல்லப்பட்டு ஆகையினால வேற ஜீவன் வருவான்னு அர்த்தம் இல்லை ஒரு ஒரு உயிரும் தனியா தான் இருக்கும் தனியா இருக்கும் என்ன அர்த்தம் சேர்ந்து இருந்தாலும் அங்க வேற்றுமையை அறியாவிட்டாலும் பிறகு மீண்டும் படைப்பு ஏற்படும் பொழுது உதாரணத்துக்கு சொல்றோமே ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே இப்ப தங்க கட்டி இருக்கு தங்க கட்டிக்குள்ள நகைகளெல்லாம் ஒடுங்கிருக்கு நாம ரூபங்கள்லாம் பல டிசைனும் ஃபார்ம்லாம் நேம் ஃபார்மெல்லாம் ஒடுங்கிருக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா பிளான் பண்ணி நகைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிடுறோம் அதெல்லாம் ஒழுங்கா இருக்குது காதில் போட்டுக்கிறத காதில் போட்டுக்கிறோம் கழுத்தில் போட்டுக்கிறத கழுத்தில் போட்டுக்கிறோம் மாற்றி போட்டுக்கல அந்த ராமாயணத்தில் வருமே அந்த வந்து சீதாதேவியை கூட்டின்னு வரும்போது இதெல்லாம் எங்கெங்கே எதை மாட்டிக்கணும்னு தெரியாமல் ஒன்று ஒன்று இந்த வானரங்கள்லாம் ஆமாம் அப்படி சொல்லுவாங்க அது என்னென்னு தெரியாது பா அந்த நகை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒன்று வந்து கா எது இல்லாமல் மாற்றி அது வர்ணிக்கிறதே ராமாயணத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது அது அது பண்ணுறோம் அது போட்டுக்கணும் கழுத்த தலைக்கில எங்கள் தலையில் வச்சுக்கிற நகை எங்கள் இப்படி போட்டுக்கிறது இப்படி போட்டுக்கிறது என்னெல்லாமோ இருக்கே அதெல்லாம் போட்டுக்கும் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் திரும்பவும் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் ஓடிக்கிடும் ஒத்துக்கு பிறகு அதே தான் திரும்ப பண்ணுவோன்னு சொல்ல மாட்டோம் இப்போ இருக்கிற ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி அதானே கதை நடந்துட்டு இருக்கு எல்லா வீட்லையும் இப்பெல்லாம் ஃபேஷன் மாறி போச்சு அதனால இதெல்லாம் போர் அடிக்குது தூக்கி மாத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பழையபடி இதை அழி அப்புறம் வந்து எல்லாம் திரும்ப நான் இந்த கதையெல்லாம் சொன்ன எனக்கே நோய் பண்ணுறது வேண்டும் அது திரும்ப மாற்றி பண்ணும் ஆனால் அதே நகை தான் பண்ணும் கேட்டு சில சமயம் சில அம்மாக்கள்லாம் சொல்லும் யாரோ கணவனோ யாரோ பண்ணிடுறாங்கன்னு வச்சு சும்மா இதுதான் என்னோட கற்பனை இது என்ன ஏ சொல்லறேன் இந்த வந்து ஹஸ்பண்டு வந்து நகையை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் உருக்கிட்டாருன்னு வச்சுப்போம் இந்த அம்மா சொல்லுது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படியே முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்தா தான் உங்களோட ரிப்ப இல்லாட்டி நான் போயிடு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல இது நகையாக இருக்கிறதுனால இப்படி சொல்ல வேண்டியதாக போயிடுது கவலைப்படாங்க ஏன் அந்த பக்கம் சொல்லப்படாதா அப்படின்னு கேட்கலாம் அது வேற சமாஜம் புரியறதுக்காக அதே தான் அப்படி வரணும்னு அதே தான் அதே ஜீவன் தான் வரும் ட்ரெஸ் மாத்திட்டு வரும் யாக்ரோவா சிங்கோவா பதங்கோவா மசக்கோவா தசு தம்சம்சோவா ட்ரெஸ் ஜீவன் ஒண்ணுதான் அந்த ஜீவனுடைய ட்ரெஸ் மாறிடும் கொசு ட்ரெஸ்ஸோ மூட்டப்பூச்சி ட்ரெஸ்ஸோ இல்ல பசுமாட்டு டிரெஸ்ஸோ ட்ரெஸ் மாத்தி கொடுத்துருவாரு அது ஒண்ணு அதே ஜீவன் அதே ட்ரெஸ் கிறிஸ்டியானிட்டி ஆயிடும் நம்மளதுல அப்படி இல்லை அதனாலதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரமாகி ஐயோயோ அதனால வந்து என்ன அதனாலதான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம் இந்த டிரெஸ் கிடைக்கிறது ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது இருக்கட்டும் இந்த ஸ் கிடைக்கிறது பெரிய சாதாரண விஷயம் இல்லப்பா இந்த உடம்பு இருக்கு அவ்வளவு சுலபமாக கிடைச்சுடாது அவ்வளவு மதிப்பு தர சொல்லும் இது மறந்துடாதப்பா இது எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறதுக்கு எந்த வாரண்டியோ கேரண்டியோ கிடையாது அதனால அனித்தியம் அசுகம் லோகம் லோகம்னா அர்த்தம் அனித்யம் அசுகம் லோகம் இந்த சரீரம் வந்து நிலையற்றது இன்பம் இல்லாதது துன்பத்தையே இன்பம் போல நினைப்பது ஆகையினால நித்தியமான சுகமான பிரம்மனை புரிஞ்சுக்கோன்னார் கிருஷ்ணர் அனித்யானி ஷரீரானி நிபவோ நைவசாஸ்வதா ஆகையினால ஜாகிரதையா ஆயிரு இல்ல ஜீவன் அதே ஜீவன் தான் வர்றான்னா அதே ஷரீரம் வரும்னு சொல்ல முடியாது அது ஞாபகம் அதே சரீரம் வராது ஷரீரம் மாறும் எத்தனை சரீரம் எத்தனை தடவை எப்படி மாறப்போகிறதோ தெரியாது நமக்கு மந்திரத்தை படிக்கலாம் ஹே சோம்ய இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுகிறதுன்னு சொன்னால் மந்திரத்தை படிக்கிறதுக்கு நான் விஷயத்தை சொல்லிவிடுறேன் அதாவது என்ன சொல்ற இந்த மரத்துக்கு ஜீவன் இருக்கு அப்படிங்கிறார் மரம் விரக்ஷங்களுக்கு ஜீவன் இருக்கு அது புரிய வைக்கிறதுக்காக சொல்ற விரக்ஷத்துக்கு ஜீவன் இருக்கு இந்த இது காணாத மகர்ஷி நியாயசாஸ்திரிகள் பௌத்தர்கள்லாம் இதை ஒத்துக்கிறது இல்லையா ஆனால் இங்கே உபநிஷத்து ஒத்துக்கிறது ஆக என்ன இதுலெல்லாம் நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆக இந்த தென்னை மரமாக இருக்கட்டும் வாழை மரமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி விரக்ஷத்தில் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா ஆசிரமத்தில் இருக்காங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளாட்டில் இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியாது என்ன சொல்கிறார் அவர் ஒரு ஒரு கல்லோ இல்லாட்டி ஒரு கத்தியோ எடுத்துக்கோ ஆனால் சாதாரணமாக வெட்டப்படாது என்ன சொல்கிறார் ஒரு பக்கம் இப்படி க க வச்சுங்களேன் ஒரு கு கல்லுனாலும் இப்படி தட்டிப்பார் அப்படிங்கிற தட்டினா அதுலேருந்து திரவம் வருது வருது கீழ்ப்பகுதியை தட்டு திரவம் வருது நடுப்பகுதியை தட்டு திரவம் வருது மேல் பகுதியை தட்டு திரவம் வருது ஆக அதுக்குள்ளே வந்து ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரியறது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது ஆறி போயிடுறது ஒரு உயிர் இருக்கு அது மாத்திரம் இல்லை அது தண்ணீரை வாங்கிக்கிறது பூமி வழியா ஜலத்தை வாங்கிக்கிறது வாங்கி கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அது வளருது விரக்ஷங்கள்லாம் வளருது சில சமயங்களில் சில பகுதி தானாகவே காஞ்சி போயிடுறது காஞ்சி போயிடுது காஞ்சி போன அந்த காஞ்சி போன பகுதி அந்த ஜீவன் அதுலருந்து விட்ரா பண்ணி கொடுத்தான் அந்த பகுதியிலிருந்து ஜீவன் விலகிடு அதனால அது காஞ்சி போயிடுச்சு எல்லா பக்கத்துல இருந்து விட்ரா பண்ணி அந்த மரமே காஞ்சு போயிடும் இருக்கு அது மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளயும் ஜீவன் இருக்கு அதுல என்ன அர்த்தம் சொல்றாருன்னா மரம் அழிஞ்சாலும் மரத்தில் இருக்கிற உயிர் அழியறதில்லை அப்படிங்கிறார் மரம் அழியலாம் மரத்தில் உள்ள உயிர் உயிர் வந்து வெளிப்படுத்திக்கும் வெறும் கட்டையாவே இருக்கு என்ன இதனுடைய தாற்பயம் என்னன்னா மரம் அழிந்தாலும் மரத்தில் உள்ள உயிர் அழிவதில்லை இதுதான் கருத்து அதே மாதிரி உடல் அழிந்தாலும் உடலில் உள்ள உயிர் அழிவதில்லை இந்த உயிர் தலை முடியிலிருந்து நகை நுனி வரைக்கும் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு ஏன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் இந்த உடம்பு முழுவதையும் வியாபிச்சிருக்கு உயிர் எங்க இருக்குன்னு கேட்க விடாது எங்க இல்லேன்னு கேட்கணும் உடம்புக்குள்ள உயிர் எங்க இல்லைன்னு கேட்கணும் எல்லா வியாபிச்சிருக்கு சில பேர் சொன்ன மாதிரி எங்க இல்ல இல்ல அது ஹயத்தில் இருக்கு உயிர் இல்ல இல்ல புருவ மத்தியில் இருக்கு இல்லாட்டி தலை இருக்கு அதெல்லாம் இல்லை ஜீவன் சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு ஆனால் வேணும்னா விட்ரா பண்ணிக்குமா அதே மாதிரி அந்த கை திடீர்னு இந்த கைக்குள்ள இருந்து கை வேலை செய்யலன்னு வச்சு கூட வித்ரா பண்ணி அது அது உடலுக்கு வேறானது குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு இல்லாட்டி இவ்வளவு அழகாக வள்ளுவர் சொல்லுவாரா என்ன உடம்போடு உயிரிடை நட்பு அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த குரல் வந்து என்ன சொல்லுகிறது நாளைக்கு பார்த்துக்கலான்னு புண்ணியத்தை போஸ்ட்போன் பண்ணாத இன்னைக்கே பண்ணு நீ கூட செத்து போனையானா உன் கூட வரப்போறது நீ பண்ணின புண்ணியந்தான் ஜாக்கிரதை உன் பாவம் கூட வந்துடும் ஆகையினால புண்ணியத்தை நிறைய பண்ண ரெண்டு தான் வருங்கிறார் திருவள்ளுவர் உயிர் இந்த உடம்பை விட்டு போனா இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருந்து சம்பாதிச்ச ரெண்டுதான் வருமா ஒன்னு புண்ணிய பார்ப்போம் இன்னொன்னு படித்த படிப்பு இதை தவிர நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வராது ஒன்றும் வராது வச்சிருக்கிற நகையெல்லாம் அப்படி யாரோ போட்டுக்க போறாங்க போடு ஆழுது போக வேண்டியதான் வேற வழி சாக வேண்டியதான் ஒரு பொட்டு தங்கம் கூட போட மாட்டான் போனா போயிட்டு போறது ரொம்ப ஏன்னா கொஞ்சம் உண்டு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் போட்டுருவோம் இல்லாட்டி இருக்கிறதுலாம் எடுத்துட்டு போயிடுவோம் பேய் பயப்படுவோம் குடம்பை தனித்து ஒழிய அது நல்ல உதாரணம் சொன்னார் திருவள்ளுவர் முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு எப்படி உடச்சிக்கிட்டு வெளியில போகுதோ முட்டை ஸ்தூலசரீரம் குஞ்சு ஜீவன் அது மாதிரி உடச்சுக்கிட்டு போறதோ அது மாதிரிக்குள்ள இருந்துடும் குணாந்விதம் விமூடா நானு பசிய மமை வாம்சோ ஜீவலோக்கே ஜீவூத சனாத்தன மனா ஷா இணை பிரகிஸ்தரீரம் எதாவது எச்சாப்புத்மீஷ்வரங்க ஈஸ்வரன் உமத்தீஷரோத்திரம் சூர் ஸ்பசனஞ்சம் அதிவா இருக்குள்ள ஓட்டுறது சொல்லி ஆத்மானம் ரத்தினம் வித்தி ரூ புத்தி வித்தி மனியாணி ஹயானாஹு விஷயம் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே தியாகும் மனிஷினா எஸ்து விஜயானவான் பவதி எஸ்து அவிஜானவான் பவதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க முப்பெழுத்துக்கள்லாம் நாம தான் கவனிக்கிறதே இல்லை தேகமே ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கோம் தேகத்துக்குள்ள நான் இருக்கேன் ஜீவோகம் நாஹம் தேகஹா தேகஹா நாகம் தேகஹா ஜீவகா இது முதல்ல வரலாம் இது அடிப்படை பாடம் ஒரு நாள் வகுப்பு வகுப்புல சொன்னேன் தியானத்துல சொல்லிருக்கேன் மேல் பற்றலது கைவல்லியன் ரெண்டும் காணமாட்டான்னு அர்த்தம் இதே பணம் வைத்த பணத்தையே பார்த்துட்டு இருப்பான்னு அர்த்தம் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்ன தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் இது என்ன சொல்றதுன்னா எத்தனை டாலர் கொடுக்கிறது எத்தனை பணம் எத்தனை கொடுத்தாலும் இந்த சொல்லுக்கு ஈணாகுமா இணையாகுமா ஈடாகுமா ஈடு இணையாகுமா தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அது புரியணும் தன்னை காணணும் முதல்ல தனக்கு ஆதார தலைவனுக்கு புரிஞ்சுக்கணும் கண்டானேல் அதுக்கு என்ன ஆகுமா உபனேஷத்திர கையில் அழகா சொல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமமாய் பிறப்பு தீர்வன் முதல்ல ஜீவனை புரிஞ்சுக்கணும் ஜீவனை புரிஞ்சுட்டு ஜீவனுக்கு தலைவனாக இருக்கிற ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும் கடைசியில் என்ன ஆகும் நானும் ஒன்னும் பின்னலைவன் தானாய் பிரம்மமாய் அதுக்கப்புறம் என்னது பிறப்பு தீர்வன் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் ஆகையினால நான் குரு சொல்றார் உன்னை நீ அறிவாய் முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கணும் உன்னை நீ அறிவாயாக உனக்கு கேடுமில்லை கேடும் இல்லை இன்னொரு அழகான பாடல் இருக்கு எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளி போல் இது ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் இது சுவரிடை வெளிபோல் வெளி இருக்கு உடம்புக்குள்ளே இடைவெளி இடைவெளி இடைவெளியில் சுவர் இருக்கிறது அதே மாதிரி எண்ணில் உடல் இருக்கிறது எண்ணில் உடல் இந்த எக்ஸாம்பிள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க சுவரிடை வெளி போல் யான் என்பாவம் ஆனேன் எவருடைய அருளால் ூபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே இல்ல இந்த இதுதான் விஷயம் இந்த ஜீவன் வந்து சரீரத்துக்கு வேற அந்த ஜீவன் கர்மானுசாரம் அது ஜென்மாவை எடுத்துடே இருக்கு திரும்ப திரும்ப எப்ப இதுல இருந்து கிருஷ்ணர் சொன்னார் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்த தியக்துவ தேகம் புனர்ம நை தி மாதாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் மே திவ்யம் கடவுள் சுடர் என்னுடைய தெய்வீகமான பிறப்பையும் என்னுடைய தெய்வீகமான கர்மத்தையும் எவன் உள்ளவாறு தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் உடலை விட்டு நீங்கிய பிறகு மீண்டும் உடலை எடுப்பதில்லை அவன் என்னை உணர்ந்து விடுகிறான் அடைந்து விடுகிறான் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் புனர்ஜன்ம நேத்தி மாம் ஏத்தி என்னை அடைகிறான் எல்லாம் ஞாபகம் வச்சு அப்பதான் இதை ரசிக்க முடியும் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் இந்த மந்திர என்ன சொல்றதுன்னு பாபோம் ஹே சோமிய ஓ அன்புக்குரியவனே மகனே சிஷ்யனே பிரிய பெரிய கட்டுற மகதோ விரக்ஷ பெரிய மரத்தினுடைய எவன் ஒருவன் அதனுடைய மூலம் மூலம்னா என்ன அர்த்தம் வேர்பாக அந்த வேர் பகுதியில அபியாகன்யாத் அபியாகன்யாத்னா என்ன அர்த்தம் அதை வந்து சேதனம் பண்றானோ தட்டி இது கல்லால பாக்கிறான் இல்லாட்டி அருவாழால வெட்டி பாக்கிறான் அது வந்து டிஸ்டர்ப் பண்றான் சுருக்கமா சொன்ன அதுக்கு இடைஞ்சல் பண்றான் அப்ப என்ன தெரியுதுன்னு அங்கிருந்து ஒரு திரவம் வரதான் அந்த பாலோ அல்லது நீரோ வருதான் ஜீவன் ஸ்ரவேத் ஸ்ரவேத்னா நீரை வெளிப்படுத்துகிறது அந்த மரமானது தன் தான் உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது எண்ணத்தை சொல்லக்கூடாது தான் உயிரோடு இருக்கும் தன்மையை நீரை வெளிப்படுவதன் மூலம் வெளிப்படுத்துகிறது அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னா அதுலேருந்து பால் வந்தாலோ ஜலம் வந்தாலோ பச்சையாக இருந்தாலோ அது உயிர் இருக்கிறது என்று தெரிகிறது சிரவே அதுதான் சொல்றார் நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் ஹரிபோம்ஜி மேதி மூதவினை வோமவத் வேயா மூர்த்த மூத்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓம் ஆதிகுநீ